பாடம் அறுபத்தி மூன்று பள்ளிவாசல் கட்டும் பணியில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பது தாங்களே சான்று பகிர்ந்த காஃபிரளுக்கு அல்லாஹுவின் பள்ளியை நிர்வகிக்க எந்த உரிமையும் இல்லை அவர்களின் நல்லரங்கள் பாடாகிவிட்டன நரகில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தன் கொடுத்து அல்லாகுவை தவிர வேறு எவருக்கும் அஞ்சவில்லையோ அவர்கள் தாம் இறைவனின் பள்ளி வாயில்களை நிர்வகிக்க தகுந்தோர் அவர்கள் தாம் நேர் வழி பெற்றவர்களாவர் ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்கள்